ஸ்ரீகுருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணும் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பிரம்மபுராணத்திலே உள்ள முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பார்த்துனு வரோம் அதில் ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய பாபகர்மாக்களுக்கு தகுந்தாற்போல் அல்லது புண்ணிய பா புண்ணிய கர்மாக்களுக்கு தகுந்தாற்போல் புண்ணிய பாப்பங்களை அனுபவித்த பிறகு இந்த உலகத்தில் வந்து ஒரு விதமான பிறவியை எடுத்து எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வரிசையில் சில வருஷங்களை சொல்கிறார் வியாசாச்சாரியர் அந்த வருஷங்களை எப்படி கணக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிற பொழுது பிருத்திவி பிராணபருதாயம் दैवमानेन ஹவ்யவாட்டு பவனம் विधिमानेन कृष्णमानेन சோதகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் அதாவது பஞ்ச பூதங்கள் இருக்குது ப்ரிசிவி அப் அப்புனா தீர்த்தம் தேஜஸ் அக்னி வாயு காத்து ஆகாஷம் இந்த பஞ்சபூதங்களை ஒட்டி தான் காலங்களை நாம் தீர்மானம் அந்த காலங்கள் அநேக விதமாக கணக்கு பண்ணப்படுறது அதில் இந்த பூமியை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்முடைய ஆயுஷ்காலம் தீர்மானிக்கப்படுறது அதாவது கிரகங்கள் நாம் நான்கு விதமாக காலங்களை சொல்கிறோம் சௌரமானம் சாந்திரமானம் நாஷத்திரமானம் பாரகஸ்பத்தியமானம்னு நான்கு விதமாக நாம் பிரிச்சுக்கிறோம் சௌரமானம்னா சூரியனை வச்சுண்டு கணக்கு பண்ணக்கூடிய காலம் சாந்திரமானம்னா சந்திரனை வச்சுண்டு கணக்கு பண்ணுறது நாக்ஷத்திரமானம்னா நட்சத்திரங்களை வச்சுண்டு காலத்தை தீர்மானிக்கிறது பாரகஸ்பத்தியமானம் குரு அப்படிங்கிற கிரகத்தை வச்சுண்டு ப்ரஹஸ்பதிங்கிற கிரகத்தை வச்சுண்டு காலத்தை தீர்மானிக்கிறது இப்படி நான்கு விதமாக நாம் வச்சுருக்கோம் இந்த நான்கு விதமான காலங்களும் பூமியை அடிப்படையாக வச்சுண்டு கணிக்கக்கூடியது பிருச்சிவீ பிராணபருதாக்னேயம் பிராணபருத்து அப்படின்னா பூமியில் வாழக்கூடிய அத்தனை பிராணிகளுக்கும் பிராணபருத்துன்னு பேர் இவைகளை பூமியை அடிப்படையாக வச்சுண்டு காலத்தை நாம் தீர்மானிக்கிறோம் தேவதைகளுடைய காலத்தை அக்னையை வச்சுண்டு தீர்மானிக்கிறது அதே போல விஷ்ணுமானம்னு ஒன்று இருக்கு பகவான் காலத்தை அனுசரித்து தீர்மானிக்கிறது அது எப்படின்னா இந்த தீர்த்தமினுக்கு நாம் உபயோகப்படுத்தக்கூடிய தீர்த்தத்தை கிருஷ்ணமானம் விஷ்ணுமானம்னு சொல்லக்கூடியதான பகவானுடைய ஆயுஷ்காலத்தை வச்சுண்டு நம்ம கிட்ட உள்ள தீர்த்தமான தீர்த்தத்தினுடைய ஆயுஷ்காலம் தீர்மானிக்கப்படுறது பூமியானது நம்முருடைய ஆயுஷ்காலத்தை வச்சுண்டு தீர்மானிக்கப்படுறது அக்னியினுடைய ஆயுஷ்காலம் தெய்வமானேனா தேவதைகளுடைய கால அளவு காத்துக்கு விதிமானேனா பிரம்மாவனுடைய ஆயுஷ்காலத்தை அனுசரித்து காத்துக்கு ஆயுஷ்காலம் இருக்கும் பரமேஸ்வரனுடைய காலத்தை வச்சுண்டு ஆகாசத்துக்கு காலம் தீர்மானிக்கப்படுறது அப்படின்னு பிரம்மபுராணம் சொல்கிறது இவைகளில் காலம் ரொம்ப வித்தியாசப்படுறது நாட்கள் அதாவது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது தெய்வே ராத்திரி வருஷம் பிரவிபாகஸ்தயோ புனக அகஸ்தத்ரோதகஜனம் ராத்திரி சாத் தட்சிணாயனம் அதாவது நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருஷம் இது நம்மளை வச்சுட்டு கணக்கு பண்ணக்கூடியதான காலம் இதில் வித்தியாசப்படும் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நாள் உண்டு முன்னூற்றி அறுபது நாள் உண்டு அதில் வித்தியாசம் வரது ஆனால் அதிக அதிகபட்சம் நமக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுங்கிறது ஒரு வருஷம் அப்படிங்கிறது நம்முடைய காலம் தெய்வமானங்கிறது எப்படின்னா தெய்வேரா திரகனி வருஷம் பிரபிபாக ஸ்தயோ புனகா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆச்சுன்னா தேவதைகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதுதான் நாம் தட்சிணாயனம் உத்தராயனம்னு பிரிக்கிறோம் நமக்கு உத்தராயனம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு பகல் நமக்கு தட்சிணாயனம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு ராத்திரி அப்படி நம்முடைய காலப்படி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுங்கிறது ஒரு நாள் நம் கணக்குப்படி முன்னூற்றி அறுபத்தஞ்சி வருஷம்ங்கிறது தேவதைகளுக்கு ஒரு வருஷம் இது தெய்வமானம்னு பேர் அதாவது யுகங்கள் நாலு இருக்குது கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த யுகங்களுக்கு யுகம் காலம் மாறுபடுறது இது விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது யுகம் சுவர்கு வருஷணம் தூத்தயுகம் தாவட்சி சந்திய சந்தியம்சாவித அதாவது கிருத்தயுகங்கிறது நாலாயிரம் வருஷம் தேவமானத்தில் கணக்கு பண்ணிக்கணும் கிருத்துகங்கிறது நாலாயிரம் வருஷம் ஆதியிலே சந்தியாசம்னு நானூறு வருஷம் அந்தத்திலே கடைசியில நானூறு வருஷம் அதே போல் திரேதாயுகங்கிறது மூவாயிரம் வருஷம் ஆதியிலே முந்நூறு அந்தத்தில் முந்நூறு துவாபர யுகங்கிறது ரெண்டாயிரம் வருஷம் ஆதியில் இரநூறு வருஷம் கடைசியில் இரநூறு வருஷம் கலியுகம் ஆயிரம் வருஷம் ஆதியில நூறு வருஷம் அந்தத்திலே நூறு வருஷம் அதாவது கிறித்தயுகங்கிறது நாலாயிரத்து எண்ணூறு வருஷம் த்ரேதாயுகம் மூவாயிரத்தி வருஷம் துவாபர யுகம் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் கலியுகம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் நாலாயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறு கூட்டினாள் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வருஷம் ஆச்சுன்னா விஷ்ணுவுக்கு ஒரு நாள் இந்த விஷ்ணுவுக்கு நூ இதே போல் இந்த நாள் மாதமாகி மாதம் வருஷமாக விஷ்ணுவனுடைய கணக்குப்படி நூறு வருஷம் ஆச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள் அது மாதமாக ஆகி அது வருஷமாக ஆகி பிரம்மாவுக்கு நூறு வருஷம் ஆச்சுன்னா இந்த பிரம்மா முடிஞ்சு அடுத்த பிரம்மா வருவேன் இப்படி நூறு பிரம்மா மாறினால் சிவனுக்கு ஒரு க்ஷணம் பரமேஸ்வரனுக்கு ஒரு க்ஷணம் இந்த கணக்குப்படி பார்க்கும்பொழுதான் நம்முடைய ஆயுஷெல்லாம் எவ்வளோ நாம் எவ்வளோ அல்பாயசாக இருக்கோம்னு தெரியும் ரொம்ப அல்பாயசாக இருக்கோம் நாம் ஏன்னா அந்த அளவுக்கு காலங்கள் சொல்லப்படுறது இப்படி கணக்கு பண்ணிக்கோ இந்த வருஷங்களை அப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்கிறார் அப்போது கழுதையாக பதினஞ்சு வருஷம் ஒருத்தன் வாழறான் அப்படின்னா நம்ம கணக்குப்படி பண்ணக்கூடாது நம் கணக்குப்படி பண்ணினால் ரொம்ப குறைச்சல் தெய்வமானேன கண்ணியத்தே அப்படின்னு சொல்கிறார் தெய்வமானப்படி கணக்கு பண்ணுறது அப்படி கணக்கு பண்ணினால் எத்தனை வருஷ காலம் நாம் கழுதையாக வாழ நேர்றது அவ்வளோ அப்படி ஒரு சிரமம் நமக்கு வருது இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நாம் ரொம்ப தப்பு காரியங்கள் பண்ணுற பொழுது ரொம்ப யோஜனை பண்ணணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதெல்லாம் வச்சுன்னு தான் இந்த மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம் ரொம்ப ஜென்மா எடுத்த பிறகு இந்த மனுஷென்மா கிடைக்கிறதுப்பா அப்படின்னு புராணங்கள்லாம் நமக்கு சொல்கிறது பகவான் சொல்கிறார் பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மாம் பிரபத்தியத்தே அப்படின்னு கீதையில சொல்கிறார் ரொம்ப ஜென்மாக்கள் எடுத்து தான் என்னை வந்து ஒவ்வொருத்தனும் அடையனான் அப்படின்னா என்ன ரொம்ப ஜென்மாக்கள் என்ன ஒவ்வொரு ஜென்மாவும் முப்பது முப்பது வருஷம் ஆயிடுத்துன்னா முடிஞ்சு போய்டுங்கிறவன் நாம் நினைக்கிறோம் ஆனால் தெய்வமானம் தேவதைகளுடைய ஆயுஷ்காலத்தை வச்சுண்டு பார்க்கும் பொழுது ரொம்ப வருஷ காலம் நாம் என்னென்னவோ பிறவைகளெல்லாம் எடுத்து பிறகு இந்த மனுஷென்மா நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அப்படி இந்த தெய்வமானத்தை வச்சு கணக்கு பண்ணிக்கோ இதெல்லாம் அப்படி பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நாம் கழுதையாகவோ மல பிரம்மராட்சஸாகவோ நாம் வாழ நேர்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதேபோல் இன்னொரு பாபகர்மாக்களை மேலே மேலே சொல்கிறார் வேஷாச்சாரியால் என்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்